வணக்கம் செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குழுவின் சார்பாக அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி உங்களை வரவேற்பது மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அடிமைகள் வர்த்தக ஒழிப்பு நினைவு தினம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு ஃபிட் இண்டியா இயக்கம் குறித்து அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் கிரண் ரிஜிஜு மூன்று முக்கியமான பறவை பகுதி மற்றும் ராம்சார் தளமான டீபர்பில் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ளது இனி இன்றைய நட்டணை பொது அறிவு கேள்விகள் ஒன்று சமீபத்தில் பவர் முன்னூற்றி எழுபத்தி பாதுகாப்பு முறையை எந்த நாடு வெளியிட்டது நாடு இந்தியாவுடன் டூ பிளஸ் டூ உரையாடலை நடத்தவுள்ளது மூன்று எவரெஸ்ட் பிராந்தியத்தில் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்குகளை எந்த நாடு தடை செய்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி